আলহামদুলিল্লাহি নাহমাদুহু ওয়া نستাইনুহু ওয়া نستাগফিরুহু ওয়া নুআমিনু বিহি ওয়া نتওয়াক্কালু আলাইহি ওয়া নাউযু বিল্লাহি মিন শুরুরি আমসিনাবি মিন সাইয়্যাতি আ'মালিনা ман ইয়াহদিহিল্লাহু ফালা মুছিলালাহু ওয়া মান ইয়ضلিল ফালা হাদিয়ালা ওয়া আশহাদু আল্লা ইলাহা ইল্লাল্লাহু আহাদহু লা শারীকা লাহু ওয়া আশহাদু আন্না সাইয়্যাদান নাবিয়ানা মাওলানা মুহাম্মাদান আব্দুহু ওয়া রাসূলু அர்ஸலல்லாஹு பில் ஹக் பிஷீரன் வ நதீரா அம்மா பஅத் ஃகத் கவலல்லாஹு தஆலா ஃபீ கலாபிஹில் Qதீம் அஊது பில்லாஹி மின் அஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வ காலூ லன் தமஸ்ஸனன் நார இல்லா அய்யாமன் மஅதூதா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 கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த ஆயத்துக்களில் அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய தவறான மற்றொரு கருத்தையும் எண்ணத்தையும் அல்லாஹ் வெளிப்படுத்துகின்றனர் மழதூதா அவர்கள் கூறுகிறார்கள் அந்த யூதர்கள் நாங்கள் நரகத்திற்கு செல்ல மாட்டோம் அப்படி செல்லுவதாக இருந்தால் நரகத்திற்கு போவதாக இருந்தால் குறிப்பிட்ட சில நாள்கள் தான் அங்கே நாம் இருப்போம் லன் தமஸ்தன்னாரு இல்லா ஐயாமும் மழதூதா குறிப்பிடப்பட்ட எண்ணப்பட்ட சில நாட்களை தவிர நரக நெருப்பு எங்களை தொடாது என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஏனென்றால் நாங்கள் அல்லாஹுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் அல்லாஹுடைய மக்கள் என்பதாக எங்களுக்கு பெயர் உண்டு எங்களுடைய சந்ததிகளில் இருந்துதான் நபிமார்களை ஏராளமாக அல்லாஹால அனுப்பி இருக்கின்றார் ஆகவே நாங்கள் நரகத்திற்கு செல்ல மாட்டோம் அப்படி செல்லுவதாக இருந்தால் ஏதேனும் குற்றம் செய்து செல்லுவதாக இருந்தால் ஒரு சில நாள்கள் மட்டும்தான் அங்கே இருப்போம் அல்லாஹுல வேறு சில இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை நாங்கள் அல்லாவுடைய மக்கள் அல்லாஹுக்கு ரொம்ப பிரியமானவர்கள் எங்களுடைய மூதாதையர்கள் எல்லாம் நபிமார்களாக இருந்திருக்கின்றார்கள் நபி இப்ராஹிம் அலை சலாம் அவர்களும் கூட யூதராகத்தான் இருந்தார் என்பதாக சொல்லுகிறார்கள் யூதர் என்ற பெயர் அலை மக்களில் இருந்து ஏற்பட்டது என்ற விவரம் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் இவர்கள் தங்களுடைய கற்பனையாக இப்ராஹிமும் யகூதியாகத்தான் இருந்தார் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் அல்லாஹ் பின்னால் இந்த சூரத்து பக்காவிலே இந்த முதல் ஜூசினே பின்னால் அல்லாஹால சொல்லுகின்றார் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் யூதராகவோ கிறிஸ்தவராகவோ இருக்கவில்லை என்று அல்லாஹத்தாலா சொல்லி அவர்களுடைய அந்த சொல்லுக்கு மறுப்பு தெரிவிக்கின்றார் ஆனால் இவர்கள் சொல்லுகின்றார்கள் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்களும் யூதராகத்தான் இருந்தார் நாங்கள் நபிமார்களுடைய வாரிசுகிறேன் இன்னும் அவர்கள் பகிரங்கமாகவே சொல்லுகின்றார்கள் லஞ்ச துகுல ஜன்னத்தை இல்லாமன் காணஹூதன் யார் யூதர்களாக அல்லது கிறிஸ்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் தான் சொர்க்கத்திற்கு அவர்கள் அல்லாதவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டார்கள் இப்படி சொல்லி கொண்டு நாங்கள் ஏதாவது குற்றங்கள் செய்திருந்தால் அதற்காக ஒரு சில தினங்கள் மட்டும் நரகத்திற்கு போவோம் அப்புறம் வெளியே வந்துடும் என்று சொல்லுகின்றார்கள் அல்லாஹால சொல்லுகின்றான் புல் நபியை அவர்களிடத்தில் கேளுங்கள் இந்த மாதிரி சொல்றாங்கள்ல அந்த யூதர்களிடத்தில் கேளுங்கள் அத்தகஸ்தும் ஐந்தல்லாஹே அகுதன் அல்லாஹ் இடத்தில் நீங்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறீர்களா அப்படி கொஞ்ச நாளைக்கு தான் நரகத்தில் போடணும் அப்புறம் போடணும் போடக்கூடாது அப்படின்ட்டு அத்தகஸ்தும் நீங்கள் அமைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா ஐந்தல்லாகி அல்லாஹ்விடத்தில் அகுதன் உடன்படிக்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா உடன்படிக்கை செய்திருக்கின்றீர்களா பல யுஹலிஃபல்லாக அல்லாஹால தன்னுடைய அந்த உடன்படிக்கைக்கு மாற்றம் செய்யாமல் இருப்பதற்கு ஏதாவது ஒப்பந்தம் செஞ்சு நாங்கள் இறந்து விட்டு உன்னிடத்தில் வந்தோம்னு சொன்னால் எங்கள் நரகத்தில் போடக்கூடாது அல்லது நரகத்தில் போட்டால் கொஞ்ச நாளைக்கு தான் போடணும் அப்படின்னு ஏதாவது ஒப்பந்தம் செய்திருக்கின்றீர்களா அம் தகோலூனால் அல்லாஹி தாயிலமோ அல்லது அல்லாஹிம் நீங்கள் அறிந்திருக்காத ஒரு விஷயத்தை சொல்லுகிறீர்களா பொய்யாக கற்பனையாக இந்த விஷயங்களை நீங்கள் சொல்லுகிறீர்களா என்று அவர்களிடத்தில் நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹுத் சொல்லுகின்றனர் அதாவது இது எதுவுமே கிடையாது எல்லா இடத்தில் இவர்கள் ஒப்பந்தம் செய்ததும் கிடையாது அல்லது இவர்கள் அல்லாஹுத்தாலாவுக்கு மிக நெருக்கமானவர்கள் என்பதும் கிடையாது இவர்கள் சொல்லுவதை போன்று எந்த விஷயமும் இல்லை இவர்கள் அறியாதனத்தின் காரணமாக அறிவில்லாததின் காரணமாக அல்லாஹ்விடத்தில் கற்பனையாக அல்லாஹின் மீது கற்பனையாக இந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹால தெரியப்படுத்துகின்றன முன்னால சென்ற வாரம் அந்த விளக்கம் சொல்லப்பட்டது இந்த உலகம் ஏழாயிரம் அந்த சல்லல்லா அலிஸ்லாம் அவருடைய காலத்திலே இருந்து அந்த யூதர்கள் சொன்னார்கள் உலகம் படைக்கப்பட்டு அதாவது ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் தோற்றுவிக்கப்பட்டு ஏழாயிரம் வருஷம் ஆச்சு எங்களை அல்லாஹால நரகத்தில் போட்டு வேதனை செய்வதாக இருந்தால் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு ஒரு மாசம் ஒரு நாள் ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு நாள் என்ற வீதத்தில ஏழு நாள் எங்களை அதாவது செய்வான் தண்டனை கொடுப்பான் எங்களுக்கு அல்லது நாங்கள் காலை மாட்டை வணங்கி கொண்டிருந்தார்கள் எங்களுடைய மூதாதையர்கள் முசா அலிஸ்லாம் அவர்கள் தூரு மலைக்கு போன நேரத்தில் தௌராத் வேதத்தை வாங்குவதற்காக அந்த நாற்பது நாள் அளவுக்கு எங்களுக்கு அல்லா தால தண்டனை கொடுப்பான் அல்லா அல்லாஹால இந்த யூதர்கள் அதாவது நாங்கள் காலை மாட்டை வணங்கியதின் காரணமாக அல்லாஹுடைய கற்றளைகளுக்கு சில இடங்களிலே மாறு செய்ததின் காரணமாக அல்லாஹாலா சத்தியம் செய்திருக்கின்றான் உங்களை நான் தண்டனை கொடுப்பேன் உங்களுக்கு உங்களை வேதனை செய்வேன் என்பதாக அந்த சத்தியத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு நாற்பது நாளைக்கு நகரத்தில் போடுவாங்களே என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள் அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கமாக வளமாக்கல் அடிப்படையில் இந்த கருத்துக்களை தெரியப்படுத்துகின்றார்கள் யூதர்கள் எப்படியாவது இந்த ரசூலை அதாவது மதினாவில் இருக்கக்கூடிய பொய்யாக்க வேண்டும் அவர்களுடைய சொல் சரியல்ல என்பதாக மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் நம்முடைய மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படியெல்லாம் பல்வேறு விதமான குழப்பங்களை அவர்கள் அங்கே செய்து கொண்டிருந்தார்கள் இந்த ஆயத்தின் அடிப்படையிலே ஒரு சம்பவத்தையும் குறிப்பிடுகின்ற முஸ்லிம்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது ஹைபர் என்ற அந்த இடத்திலே முழுவதுமாக யூதர்கள் தான் குடியிருந்தார்கள் ஒவ்வொரு கோத்தர கோ கோத்திரத்தாரும் ஒரு பெரிய கோட்டை மதில் சுவரை எழுப்பிக் கொண்டு அதற்குள்ளே தங்களை பாதுகாப்பாக அமைத்துக் கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த ஹைபர் என்ற இடத்திலே ரசூல்லாய் சல்லாஹ் சொல்லம் அவர்கள் சஹாபாத் அங்கே போர் தொடுத்தார்கள் ஹைபர் கோட்டையை முற்றுகையிட்டார்கள் பல நாள் முற்றுகையிட்டும் உள்ளே நுழைய முடியாத நேரத்திலே அந்த கோட்டையினுடைய ஒரு பெரிய இரும்பு கேட் அந்த இரும்பு கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே போக வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது அதை அலிரல்ல அவர்கள் அந்த கோட்டை கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தார்கள் என்பது வரலாறு அது வேற விஷயம் இங்கே அந்த ஹைபர் போர் முடிந்த நேரத்திலே வெற்றி முஸ்லிம்களுக்கு கிடைத்தது அப்பொழுது அங்கிருந்த யூதர்கள் ரசூல்லாய் சல்லல்லாஹ் அலையுசல்லம் அவர்களுக்கு ஒரு விருந்து கொடுத்தார்கள் நபி அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் ஒரு ஆட்டை அறுத்து அந்த ஆட்டிலே விஷத்தை கலந்து அந்த விருந்தை தயார் செய்தார்கள் ரசூல்லாய் சல்லாஹ் அலேவு செல்லம் அவர்கள் அதை சாப்பிடுவதற்காக உட்கார்ந்த நேரத்தில் சில சகாபாக்கள் அதை வாயிலே இன்னும் வாயிலே வைக்கவில்லை ரசூல்லாய் சல்லா அலேவசல்ல முதலாவதாக ஒரு துண்டை எடுத்து விஸ்மில்லா என்பதாக சாப்பிட்டார்கள் சஹாபாக்கள் எல்லாம் சாப்பிடுவதற்கு தயாராக இருந்த நேரத்திலே சல்லல்லா அலேவு செல்லம் அவர்கள் யாரும் சாப்பிடாதீர்கள் அந்த இறைச்சியை அப்படியே கீழே போட்டு விடுங்கள் என்பதாக சொன்னார்கள் எல்லாரும் போட்டுட்டாங்க இப்போ சொல்லல்லா அலேவு செல்லம் அவர்கள் இந்த இறைச்சியிலே விஷம் கலக்கப்பட்டு ஆகவே யாரும் சாப்பிடாதீர்கள் பிறகு சொன்னார்கள் இங்க இருக்கக்கூடிய எல்லா யூதர்களையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் எல்லோரையும் அழைத்து வாருங்கள் அப்படின்னா அதே மாதிரி அவர்கள் தோல்வியுற்று இப்பொழுது முஸ்லிம்களுடைய பிடியிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அங்க இருக்கக்கூடிய எல்லா யூதர்களையும் கூப்பிட்டு அழைத்துக் கொண்டு அங்கே கொண்டு வந்து சேர்த்தார்கள் சல்லா அலி சொல்லம் அவருடைய முன்னிலையிலே கொண்டு வந்து சேர்த்தார்கள் ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்கள் முதலாவதாக இந்த கேள்வி உங்களுடைய அசல் தந்தையார் அவங்க சொன்னாங்க ஒரு பேரை சொல்லி இவர்தான் என்னும் எங்களுடைய தந்தை மூலத்தந்தை அப்படின்னு சொன்னாங்க நீங்க பொய் சொல்றீங்க உங்களுடைய தந்தை இன்னார் அல்லவா அப்படின்னு இன்னொரு பேரை சொல்லி செல்லவாரி சொல்லம் கேட்டாங்க ஆம் நீர் உண்மை சொன்னீர் சரியாக சொன்னீர் என்பதாக சொல்லி அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் அதாவது அவர்கள் பொய் சொன்னார்கள் செல்லல்லே சொன்னார்கள் அதை உண்மையாக வெளிப்பண்மையை வெளிப்படுத்தினார்கள் பிறகரசுலாய் செல்லல்லா சொல்லம் கேட்டார்கள் ஒரு விஷயத்தை பற்றி உங்களிடத்தில் நான் இப்போது கேட்கப் போகின்றேன் உண்மை சொல்லுவீர்களா அப்படின்னு கேட்டாங்க ஆம் நாங்கள் உண்மை சொல்லுகின்றோம் அதை கேளுங்கள் என்பதால் நாங்கள் தான் பொய் சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது அதனால நீங்கள் உண்மை நாங்கள் சொல்கிறோம் உண்மையாக சொல்கிறோம் நீங்கள் கேளுங்கள் நாங்கள் எதாவது பொய் சொன்னா தான் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது இப்போ உங்களுடைய தந்தை யார் அப்படின்னு கேட்டீங்க நாங்கள் ஒரு ஆளை சொன்னால் நீங்கள் உண்மையான விஷயத்தை சொல்லிட்டீங்க அதனால் நாங்கள் பொய் சொன்னால் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அதனால நீங்க கேளுங்க நாங்க உண்மையே சொல்றோம் சரியா சொல்றோம் கேட்டார்கள் மண் அகு நரகவாசிகள் யார் நரகவாசிகள் அவர்களுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்ட அவர்கள் சொன்னார்கள் நரகவாசிகள் யாருன்னு சொன்னா அவங்க வேற யாரையும் சொல்லாம சல்லலாலிசத்து அவருடைய கேள்வியுடைய நோக்கம் என்னன்னு கேட்ட இவர்கள் இந்த மாதிரி வேதத்திலே தில்லு முள்ளு செய்கின்றார்கள் தங்களுடைய நபிக்கும் தங்களுடைய வேதத்துக்கும் மாற்றமாக நடக்கின்றார்கள் வேதத்திலே சொல்லப்பட்ட ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்களையும் இந்த மார்க்கத்தையும் புறக்கணிக்கின்றார்கள் ஆகவே இவர்கள் நரகத்துக்கு செல்ல வேண்டியதுதான் நரகவாசிகள் இவர்கள் நரகத்திற்கு உரியவர்கள் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் அது அவருடைய வாயாலே சொல்லட்டும் என்பதற்காக நரகவாசிகள் யார் அப்படின்னு கேட்டார் அவங்க உடனே சொன்னாங்க நாங்கள் நரகத்துக்கு போவதாக இருந்தால் கொஞ்ச காலம் நரகத்தில் இருப்போம் சில நாட்கள் நரகத்துல இருப்போம் அதுக்கு பிறகு எங்களை அல்லாஹால நரகத்திலிருந்து வெளியாக்கிடுவான் அப்புறம் உங்களை நரகத்துக்கு போக சொல்லிடுவான் அப்படின்னு சொன்னான் எங்களுக்கு பதிலா எங்களுக்கு பின்னால நீங்க போவீங்க நரகத்துக்கு ரசூல்லாய் சொல்லல்லா தெய்வ செல்லும் அவர்கள் உடனே சொன்னார்கள் நீங்கள் நாசமாவீர்களாக நீங்கள் நாசப்படுவீர்களாக நீங்கள் கேவலப்படுவீர்களாக நரகத்துக்கே போக மாட்டோம் நாங்கள் ஒருபோதும் நரகத்துக்கு போக மாட்டோம் என்பதாக பிறகும் அவர்கள கேட்டார்கள் சரி இன்னொரு விஷயத்த உங்கள்ட்ட கேக்குற அதுக்காவது உண்மை சொல்லுவீர்களா அப்படின்னு கேட்டாங்க கேளுங்க சொல்றோம் அப்படின்னாங்க இந்த இறைச்சியில ஆட்டுக்கரியிலே இந்த ஆட்டு இறைச்சியில விஷத்தை ஏன் கலந்தீர்கள் அப்படின்னு கேட்டாங்க விஷத்தை கலந்தீர்களா அப்படின்னு கேட்டாங்க ஆம் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொண்டாங்க ஏன் விஷத்தை கலந்தீங்க என்ன காரணத்தினால் இந்த விஷ இந்த ஆட்டு இறைச்சியில் நீங்கள் விஷம் கலந்தீர்கள் என்பதாக கேட்டார்கள் அவங்க சொன்னாங்க அந்த யூதர்கள் உங்களை டெஸ்ட் பண்றதுக்காக வேண்டி சோதனை செய்வதற்காக வேண்டி நாங்க இப்படி கலந்தோம் நீங்க உண்மையிலேயே நபியாக இருந்தால் இந்த இறைச்சியை சாப்பிட்டா உங்களுக்கு ஒண்ணுமே செய்யாது உண்மையா நபியா இருந்தார் முழுத்தா போயிடுவீங்க உங்களுக்கு கதை முடிஞ்சு நாங்க உங்கள்ட்ட அதனால இப்படி செஞ்சோம் அப்படின்னு சொன்னாங்க ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எதுவும் சொல்லவில்லை அவர்கள் தான் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் தோல்விய கைது செய்யப்பட்டார்கள் அவர்களிடத்தில் குற்ற நஷ்டஈடாக சில பொருள்களை வாங்கி கொண்டு அவர்களுடைய முஸ்லிம்களுடைய ஆட்சிகள் ஆட்சிக்கு கீழே அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லா அலி சொல்லம் அவர்கள் அங்கே உண்டாக்கினார்கள் ஏன்னா அந்த ஹைபர்ல பெரும் தோல்வி ஏற்பட்டு விட்டது யூதர்களுக்கு இப்ப யூதர்கள் முஸ்லிம்களுடைய ஆட்சியினுடைய பிடியில இருக்கின்றார்கள் அவர்கள் முஸ்லிம்களுடைய ஆட்சிக்கு அதாவது ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு ஜிசியா என்ற வரி கட்ட வேண்டும் அந்த அடிப்படையில் அவர்களுக்கு ஒப்பந்தம் எல்லாம் நடந்தது அதனால் ரசூல்லாய் சல்லா அலே சொல்லம் அவர்கள் அவர்களை அப்படியே விட்டு அங்கு விட்டு வந்தார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது இந்த சம்பவம் இன்னொரு விதமாக சொல்லப்பட்டு இருக்கின்ற சொல்லியிருக்க நினைக்கிற அதாவது யூதர்கள் யூதர்களில ஒரு பெண்மணிதான் இந்த மாதிரி ஏற்பாடு செய்தது அந்த இறைச்சியில ஆட்டு இறைச்சியில விஷம் கலந்தது ஒரு பெண்மணி அந்த பெண்ணை கூப்பிட்டது அவர்கள் இப்படி கேட்டார்கள் அந்த பெண் ஒப்புக்கொண்டால் என்பதாக மற்றொரு அறிவிப்பிலே சொல்லப்பட்டிருக்கின்றது இங்கே இந்த யூதர்கள் நேர்மையாக பேச செய்ய செயல்படவே மாட்டார்கள் உண்மையை சொல்லவே மாட்டார்கள் எப்பொழுதுமே பொய் சொல்லக்கூடியவர்கள் என்பதை அல்லாஹத்தால இந்த ஆயத்தின் மூலமாக தெரியப்படுத்துகின்றார் காலு லன் தசனன்னாரு இல்லா ஐயாம சில நாட்கள் தவிர மற்ற வேறு அதிகமான நாள் நாங்கள் நரகத்திற்கு செல்ல மாட்டோம் நரக நெருப்பு எங்களை தொடாது என்பதாக சொல்லுவது அவருடைய பொய்யை காட்டுகின்றது என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக குறிப்பிடுகின்றார்கள் இவர்கள் அல்லாஹத்தாலத்தில் எந்த விதமான ஒப்பந்தமும் செய்து கொள்ளவில்லை அப்படி ஒப்பந்தம் செய்திருந்தா அல்லாஹத்தாலா அதுக்கு மாற்றம் செய்ய மாட்டார் ஆனா ஒப்பந்தம் என்பது கிடையாது இவர்கள் கொஞ்ச நாளைக்கு நரகத்தில் அல்லாஹுடைய ஒப்பந்தம் என்பதும் எதுவும் கிடையாது அல்லாஹின் மீது இவர்கள் கற்பனையாக இட்டுக்கட்டி சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த விஷயங்களை அதை அல்லாஹத்தாலா அந்த ஆயத்தின் மூலமாக எச்சரிக்கை செய்து சொல்லுகின்றார் பிறகு அடுத்த ஆயத்திலே பலா ஆம் உண்மைதான் அதாவது அவர்கள் என்ன சொல்றாங்க சில நாள்களை தவிர நரக நெருப்பு எங்களை தொடாது அப்படின்னு சொன்னாங்க அல்லாஹ் பதில் சொல்லுகின்றான் பலா உண்மைதான் அப்படின்னு சொன்ன நிச்சயமாக இவர்களை நரக நெருப்பு தீண்டும் நரக நெருப்புக்கு இலக்காளவர்களாக இவர்கள் ஆகிவிடுவார்கள் உண்மைதான் நிச்சயமாக இவர்கள் நரக நெருப்புக்குரியவர்களாக ஆகிவிடுவார்கள் நிரந்தரமாக அந்த நரக நெருப்பிலே இருக்கக்கூடிய நிலையும் அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும் என்று அல்லாஹால சொல்லிவிட்டு பலா அப்படித்தான் இவர்கள் சொல்லுகின்ற மாதிரி நரக நெருப்புக்கு தான் போவார்கள் ஒரு தீமையை சம்பாதித்துக் கொள்வாரேயானால் மன்கசபி அத்தன் ஒரு தீமையை சம்பாதிப்பாரேயானால் அவருடைய தீமை அவரை சூழ்ந்து கொள்ளுமே அவரை சுற்றிலும் அந்த தீமை சூழ்ந்து கொள்ளுமே ஆனால் அத்தகைய அவர்கள் நரகவாசிகள் அவர்கள் அந்த நரகத்திலே நிரந்தரமாக என்றென்றும் இருந்து விடுவார்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் ஏதேனோ ஒரு தீமையை செய்து முடித்தால் செய்துவிட்டால் நிச்சயமாக அந்த தீமை தீமைக்கு தண்டனை உண்டு அது நரகத்திற்கு செல்ல வேண்டிய நிலை என்பதை அல்லாஹால குறிப்பிடுகின்றார் அல்லாஹால இரண்டு வார்த்தைகளை சொல்லி காட்டுகின்றான் என்ற ஒரு வார்த்தை என்று ஒரு வார்த்தை என்று சொன்னாலும் தீமைன்னு அர்த்தம் தான் ஹத்தி அத் அப்படின்னு சொன்னாலும் தீமைங்கிற அர்த்தம் தான் அதற்கு வலமாக்கல் முகசிரின்கள் நிறைய விளக்கங்களை சொல்லி காட்டுகின்றார்கள் பொதுவாக பாவம் என்பதற்கு தன்பு என்பதாக சொல்லப்படும் அல்லது இஸ்மு என்று சொன்னாலும் குற்றம் தான் பாவம் குற்றம் தீமை அப்படிங்கிறதுக்கு பலவிதமான வார்த்தைகள் அரபியில இருக்கின்றன இப்ப இந்த சையால் என்ன ஹத்தி அத் என்று சொன்னால் என்ன என்பது பற்றி பல விவாதங்கள் இருக்கின்றன பல விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன சில வளமாக்கள் இடத்துல மன்கசவ சையி அத்தன் எவர் ஒருவர் ஒரு தீமையை சம்பாதித்துக் கொள்வாரேயானால் அதாவது தீமை என்பது இவருடைய முயற்சியினால் செய்யப்படக்கூடியது அந்த தீமையை விட்டு விலகி கொள்வதற்குரிய ஆற்றலை அறிவை நிதானமான புத்தியை அல்லாஹாலா இவர்களுக்கு தந்திருக்கின்றார் மனிதனுக்கு தந்திருக்கின்றார் மனிதன் தன்னுடைய அறிவினால் சிந்தித்து பார்த்து தீமைகளை விட்டு நீங்கிக் கொள்வது அவனுடைய கடன் அப்படி ஒரு தீமையை ஒரு குற்றத்தை செய்து விட்டான் ஒரு பாவத்தை செய்து விட்டான் அது இவன் சம்பாதிச்சது இவனுடைய கைகளால் அது சம்பாதிக்கப்பட்டது அதை அல்லாஹால சுட்டி காட்டுகின்றான் இந்த செய்ய என்பது பொதுவாக அது பெரும் பாவமா அல்லது சிறிய பாவமா பாவங்கள்ல ரெண்டு வகை இருக்குது சின்ன சின்ன பாவங்கள் பெரிய பெரிய பாவங்கள் சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் நன்மைகளை செய்யும் பொழுது நன்மைகளை செய்யும் சின்ன பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு பெரிய பாவங்கள் என்பது தௌபா செய்து அல்லாவிடத்தில் மன்னிப்பு தேடி இனிமேல் அந்த பாவங்களை செய்ய மாட்டேன் என்று அழுது புலம்பி அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்டு அந்த பாவத்தை விட்டு மீண்டு இனிமேல் செய்யாமல் இருந்தால் மௌத்து வரைக்கும் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் இப்ப பெரும் பாவங்கள் தவ்பாவை கொண்டு மன்னிக்கப்படும் சிறிய பாவங்கள் மற்ற நன்மைகளை கொண்டு மன்னிக்கப்படும் இந்த சையத் என்பது பெரிய பாவம் சிறிய பாவம் எல்லாத்தையும் எடுத்துக்கணும் எந்த பாவமா இருந்தாலும் சரி அப்ப மண் கசபத் அப்படின்னா எந்த ஒரு மனிதன் ஒரு சின்ன பாவத்தை செய்தாலும் பெரிய பாவத்தை சம்பாதித்துக் கொண்டாலும் சின்ன பாவத்தை சம்பாதித்துக் கொண்டாலும் பெரிய பாவத்தை சம்பாதித்துக் கொண்டாலும் என்று பொருள் என்று விளக்குகின்றார்கள் விளக்கம் தரப்பட்டிருக்கின்றோம் அதாவது இம் அப்பாஸ் அல்லாஹால சொல்லுகின்றார்கள் இந்த அத் அப்படிங்கிறது இந்த மாதிரி செய்யக்கூடிய பாவம் அல்ல அது என்பதாக குறிப்பிடுகின்றார் அல்லாவுக்கு இணை வைப்பது என்பதாக இந்த இடத்தில் குறிப்பிடுகின்றான் எனவே எவர் ஒருவர் இணை சம்பாதித்துக் கொள்வாரேயானால் என்று விளக்கம் தருகின்றார் பிறகு அவருடைய அந்த பாவம் அந்த குற்றங்கள் அவரை சூழ்ந்து கொள்ளுமே ஆனால் என்பது இம்னா அப்பாசுலி தால சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து மட்டும் பொதுவாக மூமி மனிதர்கள் ஈமான் கொண்டிருக்கக்கூடியவர்கள் முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்கள் பெரிய பாவம் சிறிய பாவம் ஏதாவது ஒன்றை சம்பாதித்துக் இப்ப அந்த சம்பாதித்துக் கொண்ட அந்த பாவம் இவரை சூழ்ந்து கொள்ளுகின்றது என்று சொன்னால் பாவங்களுக்கு மத்தியிலே இவர் அகப்பட்டுக் கொள்ளுகின்றார் இந்த பாவங்களை செய்ய செய்ய இவருடைய நன்மைகள் எல்லாம் அழிந்து விடுகின்றன பாவங்களை அதிகமாக செய்ய செய்ய செய்துவிட்ட நன்மைகள் எல்லாம் அழிந்து விடுகின்றன அப்படி நன்மைகள் எல்லாம் அழிந்து முழுமையாக பாவங்கள் செய்து பாவங்களுக்குள்ளேயே இவர் மூழ்கி விடுகின்றார் இவரை சுற்றிலும் பாவம் என்ற ஒரு சுவர் கட்டப்பட்டு விடுகின்றது பாவம் என்ற ஒரு கா சுவருக்குள்ள இவர் இருக்கின்றரை சூழ்ந்து கொள்ளுமே ஆனால் வாகத்தத் அவரை சூழ்ந்து கொள்ளுமேயானால் ஹத்தி அவருடைய பாவம் இப்ப அவர ஒரு மதில் கோட்டை சுவர்றது அதுக்குள்ள அகப்பட்டுகிட்டாரு அதுல வெளியே வர்றதுக்கு எந்த விதமான வழியும் கிடையாது அந்த மாதிரி சூழ்நிலையில பாவங்களில் பாவங்களால் சூழப்பட்டு உள்ளே அகப்பட்டுக் கொள்வாரே அவருடைய நிலை என்ன ஆகும் கடைசியில அழிந்து விட வேண்டியதுதான் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் நரகவாசிகள் என்று அல்லாஹால தீர்ப்பளிக்கின்றார் அந்த நரகத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் இப்படி பாவங்கள் சூழ்ந்து கொள் அவருடைய நன்மையான அமல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுவிடும் நன்மையை செய்யாம பாவங்களே செஞ்சு செஞ்சு கடைசியாக அந்த பாவங்களால் சூழப்பட்டு நிலை அவர்களுக்கு ஏற்பட்டு விடுகின்றது ரஹதீஸ்ல சொல்லுகின்றார்கள் ஒரு மனிதன் ஒரு நன்மையை செய்தால் அந்த ஒரு நன்மைக்கு பதிலாக பத்து நன்மைகள் அவருடைய கணக்கிலே எழுதப்படுகின்றன பத்து நன்மைகள் எழுதப்படுகின்றன ஒரு நன்மையை செஞ்சா பத்து நன்மைகள் எழுதப்படுகின்றன ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்யும் பொழுது அந்த பாவத்துக்கு தண்டனை கொடுக்கமா இல்லையா குற்றான் அதுக்கு பதிலாக அல்லாஹால தன்னுடைய கருணையின் காரணமாக தன்னுடைய கிருவையின் காரணமாக என்ன செய்யறான் அந்த எழுதப்பட்ட பத்து நன்மையில இருந்து ஒரு நன்மையை இதுக்காக வேண்டி எடுத்துர்றான் இப்ப பத்து ஒன்பதா போயிடுது ஒரு குற்றத்தை செய்ததுனால அப்புறம் இன்னொரு பாவம் செஞ்சான் அழிஞ்சு போயிடும் இன்னொரு பாவம் செஞ்சான் அழிஞ்சு போயிடும் இப்படியே பத்து பாவங்களை செஞ்சா அந்த எழுதப்பட்ட பத்து நன்மைகள் அழிஞ்சு போயிடும் இப்ப நன்மையே அவனுடைய ஏட்டுல இல்லை அப்படின்னு வச்சிருங்க அப்புறம் ஒரு பாவம் செய்யறான் இப்ப ஏட்டுல நன்மையே இல்லையே இவனுக்கு கொடுக்கறதுக்கு இந்த பாவத்துக்கு பதிலாக நன்மையை எடுத்துக்கொள்வதற்கு பா ஏ நன்மையே இல்லை இவனுடைய ஏட்டுல இப்ப நன்மை அவன் பாவம் அவன் மீது எழுதப்படுகின்றது பிறகு ஒரு பாவத்தை செய்யறான் அப்புறம் ஒரு பாவம் எழுதப்படுகின்றது அப்புறம் ஒரு பாவத்தை செய்யறான் இப்படி பாவங்கள் செய்ய செய்ய என்ன ஆகுதுன்னு கேட்டா இவனை சுற்றிலும் பாவமாகவே ஆக்கப்பட்டு விடுகிறது சூழ்ந்து கொள்ளுகின்றது அதைத்தான் அல்ல சொல்லி காட்டுகின்ற எல்லா பாவமும் சேர்ந்து இவனை சுற்றி ஒரு பெரிய அரண் மாதிரி காம்பவுண்டு சுவர் மாதிரி சுற்றி கொள்ளுகின்றது கடைசியை எங்க போகணும் அப்படியே அந்த பாவ மூட்டையோடு பாவத்தினுடைய அந்த சுவையோ அந்த சுற்றுச்சுவரோடு அப்படியே நரகத்தில் தள்ளப்படுவான் என்பதை அல்லாஹால எல்லாமே அழிஞ்சு போயிருக்கு அந்த பாவங்களை செய்த பின்னால் ஒரு நாள் கவலைப்பட்டு இப்படி பாவங்களையே நிறைய செய்து விட்டோமே என்பதாக கவலைப்பட்டு அல்லாஹிடத்தில் மன்னிப்பு தேடி அழுது கண்ணீர் வடித்து நான் இனிமேல் பாவங்களை செய்ய மாட்டேன் என்று அல்லாஹத்தாலாவுடைய சன்னிதானத்தில் தன்னுடைய விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பானையான அல்லாஹாலா அவனுடைய பாவங்களை மன்னிச்சு அப்புறம் பாவமே செய்யாமல் இருந்து வரைக்கும் நன்மையை செய்து கொண்டு வேண்டும் அது அடுத்த நிமிஷத்துல மௌத்தா போனாலும் சரி அவனுக்கு பாவம் மன்னிப்பு உண்டு ஒரு மனிதன் அவருக்கு நூறு வயசுன்னு வச்சுங்க நூறு வய வருஷமா எந்த நன்மையும் செய்யல அவர் பாவமே நிறைய செஞ்சுட்டு வந்திருக்கார் நிறைய பாவங்கள் தான் எல்லாம் தவறான வேலைகளையும் செஞ்சு வைத்து இருக்கிறான் நூறு வருஷம் ஆயிடுச்சு நூறு வயசான பின்னால அவனுக்கு கவலை வந்துருச்சு நூறாவது வயசுல நிறைய பாவங்களே செஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாவம் மன்னிப்பு தேடறான் அல்லாஹால இடத்துல யாரு எல்லாம் நான் செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிச்சிரு என்று அழுகிறான் கண்ணீர் வடிக்கின்றான் கவலைப்படுகின்றான் இனிமேல் நான் பாவமே செய்ய மாட்டேன் அப்படின்னு அல்லா ஒப்பந்தம் செய்கின்றான் ஒப்புக்கொள்ளுகின்றான் அல்லாஹிடத்தில் வாக்குறுதி அளிக்கின்றார் அதே மாதிரி பாவம் செய்யாமல் இருக்கக்கூடிய மனப்பான்மை மன சுத்தம் பரிசுத்தின் என்ன சொன்னா உனக்கு சுருக்கம் கிடைக்கும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த சீடியின் முழு உரிமையும் இதை வேறு யாரும் இதிலிருந்து ஒரு பகுதியோ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 அதுக்கு பின்னால பாஞ்ச சரி ஒரு தவபா செய்கின்றார் குற்றங்களுக்காக வேண்டி தௌபா செய்த பின்னால இனிமேல் நான் மௌத்தாகும் வரைக்கும் செய்ய மாட்டேன் அல்லா இடத்துல ஒப்பந்தம் செய்கின்றார் அழுகின்றார் கவலைப்படுகின்றார் அதுக்கு பின்னால் மவுத்து வரைக்கும் பாவங்கள் செய்யாமலே இருக்கணும் அவருக்கு வயசு இருபது முப்பது முப்பதாவது வயசுல தௌபா செய்கிறார் அவருடைய மவுத்தாகும் போது நூறு வயசு இறக்கும்போது அவர் நூறு வயசுன்னு மீதி இருக்கக்கூடிய எழுபது வருஷம் பாவம் செய்யாம இருந்திருக்கணும் அவர் தவபா செஞ்சிருக்கோம் அல்லாஹத்தில ஒப்பு சில நிலைகள் ஏற்படும் அவருக்கு மனசுல ஒரு விதமான அமைதி ஏற்படும் அல்லாஹத்தாலா நம்முடைய பாவத்தை மன்னித்து விட்டான் என்ற ஒரு அமைதி அவருடைய மனதில ஏற்படும் அதுதான் அவருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறதுக்கு அடையாளம் உன்னால நான் சொல்லியிருக்கிறேன் பாவ மன்னிப்பு எல்லாம் ஏற்றுக்கொண்டான் தவுபாவை ஏற்றுக்கொண்டான் அப்படிங்கறது வெளிப்படையாக சொல்லப்பட மாட்டாது யாருக்கும் தெரியாது யாராவது கடவுளை வந்து அல்லா தலவ தவுபாவை ஏற்றுக்கொண்டான் இனிமேல் நீ சுத்தமான மனுஷனாக ஆயிட்ட அப்படின்னு சொல்லுவாங்களே அல்லது ஏதாச்சும் வந்து ஒரு மலைக்கு வந்து நம்மளுக்கு சொல்லக்கூடிய நிலை அப்படிலாம் ஒன்றும் வராது தந்தி கிந்தி ஒயர்லெஸ் அல்லது அதெல்லாம் ஒண்ணுமே வராது தெரியாது நமக்கு ஆனா அதுக்கு சில அடையாளங்கள் இருக்கு என்ன அடையாளம்னு கேட்டா எந்த பாவங்களை செய்து கொண்டிருந்தாரோ அந்த பாவங்கள் மீது வெறுப்பு ஏற்படுவது முதல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செஞ்சுகிட்டு இருப்பார் ரொம்ப ஆசையாக இருக்கும் அந்த பாவம் செய்யறதுக்கு டிவி பார்க்கறதுன்னா எல்லா வேலையும் விட்டுக்கொண்டு உட்காந்துருப்பார் இப்போ தவபாய் செஞ்சிட்டார் டிவி பார்க்கறதுனாவே இப்போ கவலையார் கஷ்டமாக இருக்கும் அவருக்கு சினிமா பார்க்கறதுன்னா ரொம்ப ஆர்வம் கல் குடிக்கிறதுனா ரொம்ப ஆர்வமாக குடிப்பார் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதில் அது இல்லாமல் இருக்கவே முடியாது இப்போ தவபா செஞ்சிட்டார் தவபா செஞ்ச பின்னாலும் அந்த கல்லை பார்த்தாவே யாராவது குடிச்சிட பார்த்தா வெட்டி போடலாமான்னு வரும் அந்த மாதிரி ஏன்னா முதல்ல இவர் செஞ்சிட்டு இருந்தாரு இப்ப தௌபா செய்த அந்த செயலின் மீது அந்த பாவத்தின் மீது வெறுப்பு ஏற்பட்டு போச்சு முதல்ல சீட்டாடி இருப்பாரு குதிரைப்யத்துக்கு போயிட்டு இருப்பாரு இப்ப தௌபா செஞ்சு உணர்ந்து தவுபா செஞ்சு அல்லாஹால ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளம் என்ன அந்த பாவத்தின் மீது வெறுப்பு ஏற்படுவது வெறுப்பு ஏற்படுவது மட்டுமல்ல நன்மைகளை செய்வதற்கு ஆர்வம் ஏற்படுவது தொடுகணும் நோன்போகும் நன்மைகளை செய்யணும் இப்ப அடுத்த ஆளுக்கு உதவி செய்யணும் பை பேசக்கூடாது புறம் பேசக்கூடாது திருடக்கூடாது ஏமாற்றக்கூடாது நேர்மையா வியாபாரம் செய்யணும் ஹலாலாசை அப்படிங்கிறா இந்த நன்மையான காரியங்கள் மீது ஆசை ஏற்படுறது பாவங்களின் மீது வெறுப்பும் நன்மைகளின் மீது ஆசை ஏற்படுவதும் தவபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறதுக்கு அடையாளம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு ஒரு மவுத்து வரைக்கும் அப்படியே இருந்துட்டார் அப்படின்னு சொன்னாங்க அவருடைய தவுபாய அல்லாஹாலா அவரை மன்னித்து விடுவார் சொர்க்கத்திற்குரியவராக ஆக்கி விடுவார் எவர் ஒருவர் ஒரு பாவத்தை செய்து இங்க அந்த யூதர்கள் சொன்னதுக்கு பதிலாக அல்லாஹால சொல்றான் எங்களை நரக நெருப்பெல்லாம் எங்களை தொடாது அப்படியே போற கொஞ்ச நாளைக்கு தான் போவோம் வெளியே வந்துருவோம் அல்லாஹால வெளியே அனுப்பிடுவோம் அல்லாஹ் அப்படி அல்ல தீமைய உலகத்துல செஞ்சிருந்தீங்களா கண்டிப்பா அதுக்கு தண்டனை உண்டு தவுபா செய்யாம போயிட்டா தவுபா செய்யாம அங்க போயிட்டீங்க நிச்சயமாக அதுக்கு தண்டனை உண்டு அல்லாஹால அல்லாஹாலி பாவ மன்னிப்பு தேடி மௌத்துக்கு முன்னால் அதை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும் சரி இப்ப ஒரு மனிதன் அந்த பாவத்தை செய்து பாவத்தை உள்ளேயே அவன் மூழ்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த மனிதன் நிச்சயமாக நரகவாசி அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் அதனால பாவங்களை ரொம்ப எச்சரிக்கையாக பாவங்களிலே இருக்க வேண்டும் சின்ன சின்ன பாவங்களா இது என்ன சின்னது தானே இதுலயா பெரிய குற்றம் வந்துட போயுது அப்படின்னு சின்ன சின்ன பாவங்களை அலட்சியமாக நினைக்க கூடாது சொன்ன ஹதீஸ் முன்னாலும் சொல்லப்பட்டிருக்கு பாவங்களை அலட்சியமாக கருதுவதை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன் ஒரு மனிதன் மீது அந்த பாவங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்ந்து அவனை அழித்து விடும் நாசமாக்கி விடும் சின்ன சின்ன பாவம் தானே இது என்ன சின்ன பாவம் பெரிய குற்றம் ஒண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பாவத்தை செய்யறான் அதே மாதிரி பல சின்ன சின்ன பாவங்களை செஞ்சா எல்லாம் சேர்ந்து என்ன ஆகும் பெரிய பாவமா போயிடும் அந்த பெரிய பாவம் பெல்லாம் சேர்ந்த அந்த ஒட்டுமொத்தமான பாவங்கள் அழிச்சு நாசமாக்கிடு அதனால சின்ன சின்ன பாவ பாவங்களை அலட்சியமாக கருதக்கூடாது பாவம் என்பது ரொம்ப பெருசா கருதணும் சின்னதை செய்தாலும் பெரியதாக கருதக்கூடிய மனப்பான்மை இருந்தா அவற்றை ஈமான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல சொன்ன ஹதீஸ் அதுவும் உங்களால சொல்லப்பட்டிருக்கு ஒரு மோமி மனிதன் ஒரு சின்ன பாவத்தை செய்துவிட்டு தன்னுடைய தலை ஒரு பெரிய மலை இருப்பதைப் போன்று நினைப்பான் ஒரு முனா மனத்தில் ஒரு பெரிய பாவத்தை செய்துவிட்டு தன்னுடைய மூக்கின் மீது உட்கார கூடிய ஈயை போல அப்படி தட்டி விட்டுட்டு போயிடுவான் ஆனா என்ன எல்லாருமே செய்யறாங்க நான் தான் செய்யறேனா சில பேர் நம்மளால சில பேர் சொல்றாங்கல்ல இந்த மாதிரிலாம் வேலை செய்யக்கூடாதுங்க நீங்க முஸ்லீமா இருக்கிறீங்க மொமினா இருக்கீங்க இந்த ஆறாமால வேலை எல்லாம் செய்யாது நான் மட்டுமா செய்யறேன் அஜித்து பேர் செய்யறாங்க என்ன மட்டும் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க அவருக்கு சொன்னா அவர் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தவரை பத்தி பிரச்சனை இல்லை இவர் செய்த பாவத்துக்கு இவர் தான் அடுத்தவன் அவர் செஞ்சார் அதனால நான் செஞ்சேன் அல்லா உற்ற மாட்டான் அல்லா உற்றமாட்டான் அல்லா இவரைத்தான் கேட்பான் யாருக்கு குற்றம் சுமத்தாட்டப்படுகின்றதோ யார் கேள்விக்குரியவராக இருக்கின்றாரோ அவரத்துலதான் கேட்கப்படும் அல்லா இடத்துல போய் எப்படி சொல்றாருன்னு வச்சுனால மாஸ்டர் மைதானத்தை அல்லா கேள்வி கணக்கு கேட்கும் போது அவர் தான் செஞ்சாங்க அதனால நான் செஞ்சேன் அவரை விட்டு விட்டு என்னவேன் பிடிக்கிற அப்படின்னு அல்லாட்ட அவர் சொல்ல முடியாது தப்பிக்க முடியாது ஆனா ஒரு மனிதன் ஒரு மூமி நான மனிதர் அல்லாஹால பதவியை அதாவது சொர்க்கத்தை தர என்று நாடி இருக்கான்னு வச்சுங்க மூமி மனிதர் அவருடைய மௌத்தா இறப்பதற்கு முன்னதாக அவருடைய பாவங்களை எல்லாம் போக்குவதற்கு அவரிடத்திலிருந்து பாவங்களை எல்லாம் அழிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் அல்லாஹால செஞ்சிடும் அப்படியே செஞ்சுக்கிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு பல விதமான கஷ்டங்களை துன்பங்களை கொடுத்து சிரமங்களை கொடுத்து இவருடைய பாவங்கள் எல்லாம் போகும்போது இறக்கும் போது எந்த விதமான பாவம் இல்லாம இறந்துருவா அலிஸ் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அது சம்பந்தமா ஒரு ஹதிஸ் முன்னாலும் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் மனிதருக்கு ஒரு பதவி உயர்வு கொடுக்க வேண்டும் சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் சொர்க்கத்தில சில அந்தஸ்துகளை கொடுக்க வேண்டும் என்று நாடினான் அந்த நேரத்துல அவருக்கு மவுத்து வந்துருச்சு இன்னும் இவர் பாவத்துல பாவம் செய்வதற்கு பாக்கி இருக்குது மீதி இருக்குது இந்த பாவங்கள் இன்னும் இடத்துல இருந்து போகல இந்த நிலையில அல்லாஹாலுக்கு ஒரு தரஜாவை கொடுக்க வேண்டும் அந்த தரஜா கொடுப்பதற்கு தரஜா அவருக்கு கிடைப்பதற்கு அதை அடைந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில இவர் இருக்கின்றார் அமல் செய்து அந்த தரஜாவை அந்த பதவியை இவர் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு கால சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கின்றது அவர் மீது மௌத்து கடினமாக ஆக்கப்படும் மௌத்துடைய நேரம் நிலை கடினமாக ஆக்கப்படும் சக்ராத்துடைய சக்கராத்துரிய அந்த நிலை இருக்கின்றது அது கடினமாக ஆக்கப்பட்டு அந்த சக்ராத்துடைய நிலை பலவிதமான கவ கடினமான சூழ்நிலையின் காரணமாக இவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு இவர் ரோஹ பிரியக்கூடிய நேரத்தில பரிசுத்தமான மனிதராக ஆக்கப்பட்டு விடுகின்றார் இப்ப சக்கராத்துடைய நேரத்துல கடினமான நிலை ஏற்படுவது இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணம் இவர் மோமினாக இருந்தார் அதுக்கு மாத்தமாக விழா காணலில் காவிரி மாரோகன் ஒரு காபிரான மனிதர் இந்த உலகத்துல நன்மைகளையே செய்திருக்கிறார் இவர் நன்மைகளே செய்துட்டு வர்றார் ஈமான் இல்லாத ஒரு மனிதன் நன்மைகளை செய்தால் அதற்கு பிரதி பலன்கள் அவருக்கு கிடைக்காது மூத்துக்கு பின்னால கிடைக்காது உலகத்திலேயே அதற்கு பிரதி பலன்களை அவருக்கு அல்லாஹால கொடுத்துருவான் பெரிய பதவியை கொடுப்பான் மந்திரியா இருப்பாரு அப்படி இருப்பாரு இப்படி இருப்பாரு உயர்ந்த பதவிகள்லாம் இருப்பாரு மக்கள் எல்லாம் அவரை போற்றுவாங்க பெரிய அந்தஸ்தில இருப்பாரு எல்லா சுகபோகங்களோடு இந்த உலகத்தில் வாழக்கூடிய சூழ்நிலை அவருக்கு நோய் ஏற்படாது எந்த விதமான சிரமங்கள் ஏற்படாது அப்படியே உலகத்துல இருந்துகிட்டே வருவார் ஏன்னு கேட்டா இவர் செய்யக்கூடிய அந்த பாவங்கள் குற்றங்களுக்கு அதாவது ஈமான் இல்லாத அந்த நிலை குஃருடைய நிலை இருக்கின்றது அதன் காரணமாக அல்லாஹால ஆசிலத்திலே இவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அதனால இந்த உலகத்திலேயே சிரமங்கள் எதையும் அவருக்கு கொடுத்துட மாட்டார் அல்லாஹால கொடுக்க மாட்டார் சிரமங்கள் துன்பங்கள் வறுமை நோய் நொடி ஆகியவற்றை கொடுத்தால் இவர் செய்யக்கூடிய அந்த குற்றங்கள் எல்லாம் போக்கப்பட வேண்டும் மன்னிக்கப்பட வேண்டும் அந்த நிலை இந்த காபிரான மனிதருக்கு ஏற்படுது சரி அப்படி ஒரு மனிதர் ஒரு காபிரான மனிதர் நன்மைகளையே செய்து கொண்டிருக்கின்றார் திடீரென்று அவருக்கு மௌத்துடைய நேரம் வந்து விடுகின்றது இவர் உலகத்தில் செய்த அந்த நன்மைகளுக்கு இன்னும் கொஞ்சம் கூலி கொடுத்தல் பாக்கி இருக்கின்றது மீதி இருக்கின்றது இந்த நேரத்தில் அல்லாஹால என்ன செய்கிறான் சொல்லுகின்றார்கள் மௌத்துடைய நேரத்திலே அவருடைய நிலை லேசாக்கப்படும் சக்ராத்தில் மௌத்தவருக்கு லேசாக்கப்படும் ஏன் கேட்டால் அவர் செய்த நன்மைக்குள்ள பிரதி பலன்களை இவர் முழுமையாக பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி சக்ராத்துடைய நிலை லேசாக்கப்பட்டு லேசான ஒரு காஃபி லேசான முறையில் உயிர் பிரிந்துவிடும் கடைசியில் இழந்தார் மௌத்தாக்கு மவுத்தான பின்னால அவர் நரகத்திற்கு போய் சேர்ந்துடுவார் அதனால ஒரு சக்ராத்துடைய நேரத்திலே மவுத்துடைய தருணத்திலே ஒரு மனிதர் சிரமப்படுகின்றார் அவர் இஸ்லாம் உடையவராக ஈமான் உடையவராக இருக்கின்றார் என்று சொன்னால் அது அவருடைய நன்மைக்காக வேண்டி அல்லாஹால ஏற்பாடு ஒரு காபிரான மனிதனுக்கு சுகமான நிலை ஏற்படுகின்றது என்று சொன்னால் அல்லாஹால தண்டனை தருவதற்காக வேண்டி செய்யக்கூடிய ஏற்பாடு என்பதை சுட்டிக்காட்டுகின்றார் ஆக ஒரு மனிதர் ஒரு தீமையை ஒரு சின்ன தீமையை அல்லது பெரிய தீமை எதை செய்திருந்தாலும் சரி அந்த தீமையிலேயே சூழப்பட்டு தீமை அவரை மூடிக்கொண்டிருக்குமே அல்லாவுடைய மன்னிப்பை பெறாமல் இந்த உலகத்திலிருந்து போய்விடுவாரேயானால் அசாபுர் அவர்கள் நரகவாசிகள் அதிலே அவர்கள் நிரந்தரமாக என்றரும் இருப்பார்கள் என்பதாக சொல்லிவிட்டு நல்ல செயல்களை எவர் ஈமான் போன்ற நல்ல செயல்களை செய்கின்றாரோ அவருக்கு நிச்சயமாக சொர்க்கம் உண்டு அதையும் அல்லாஹத்தில அவர்கள் நாங்கள் நரகத்துக்கு போக மாட்டோம் இருப்போம் என்பதாக சொல்லுகின்றார்கள் அப்படியல்ல எந்த தீமையை செய்தாலும் அந்த தீமைக்கு தண்டனை உண்டு அதற்கு பரிகாரம் தேடாமல் இந்த உலகத்திலிருந்து சென்றிருந்தால் அல்லாஹத்தாலா விட்டு விடமாட்டார் வல்லதீனி எவர் ஒருவர் ஈமான் கொண்டு நல்ல செயல்களை செய்திருப்பாரே ஆனால் அவர்கள் சொர்க்கவாசிகள் அவர்கள் அந்த சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள் எங்கே அல்லஹத்தால ஈமான் கொண்டு நல்ல செயல்களை செய்யக்கூடியவர் தான் சொர்க்கம் செய்ய முடி செல்ல முடியும் என்பதாக குறிப்பிடுகின்றார் ஒரு மனிதர் மோமினாக இருக்கின்றார் நான் ஈமான் கொண்டிருக்கின்றேன் அல்லாஹை நம்பி இருக்கின்றேன் என்று சொன்னால் மட்டும் போதாது அந்த ஈமானுக்கு பின்னாலே அவரிடத்துல நல்ல செயல்கள் குடி கொண்டு இருக்க வேண்டும் நல்ல செயல்கள் நிரப்பமாக செய்யப்பட வேண்டும் அப்படி இருந்தால் தான் அவர் சொர்க்கம் செல்ல முடியும் என்பதை அல்லாஹால தெரியப்படுத்துகின்றார் கருத்துகளும் முன்னால் நிறைய விளக்கப்பட்டு இருக்கின்றது அதாவது ஒரு மனிதர் ஈமான் கொண்ட பின்னால ஈமானை மட்டும் வைத்து சொர்க்கத்தை பெறுவது உடனடியாக முடியக்கூடிய காரியம் அல்ல ஈமானோடு ஒருவர்த்தர் இறந்து விடுகின்றார் அல்லாஹை நம்பியவராக ரசூலை நம்பியவராக என்னென்ன நம்பிக்கை உண்டு தண்டனை அவர் வெளியாக்கப்பட்டு பிறகு சொர்க்கம் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அது முன்னால விளக்கப்பட்டு இருக்கின்றது முந்தின ஆயத்துகளில இந்த இடத்துல அல்லாஹத்தாலா அந்த யூதர்களுக்கு அறிவு அறிவிப்பதற்காகவே நீங்க சொல்லி காட்டுகின்ற உங்களுடைய மட்டும் உங்களுடைய நபியை மட்டும் நம்பினால் இறக்கி வைக்கப்பட்ட நபி எப்படி சொல்லுகின்றாரோ அந்த ஈமான் கொள்ள வேண்டும் அல்லாஹுவை நம்புவது ரசூலை நம்புவது என்று சொன்னால் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த ரசூலை நீங்கள் நம்பியாக வேண்டும் ஒரு மனிதர் ஈமான் கொள்ளுவது இந்த இடத்துல அல்லாஹால இன்னல்லதின் ஆமனு ஒருவர் ஈமான் கொண்டு முடித்து விட்டார் ஈமான் அவரிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது இப்ப அந்த யூதர்கள் எல்லாம் அல்லாஹை நம்பிக்கை கொள்ளுகின்றார்கள் அல்லாஹ் ஒருவன் என்பதாக தவசீதுடைய அந்த இதை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் ஆனால் அடுத்ததாக நல்ல அமல்களை செய்யக்கூடிய விஷயத்திலே அவர்கள் மாறுபடுகின்றார்கள் நல்ல அமல்களை செய்வதிலே ரசூல் சல்லாஹலி வல்லம் அவர்கள் எதை சொல்லி காட்டுகின்றார்களோ அந்த வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டும் அந்த காரியங்களை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் மரணம் முறைக்கும் அந்த காரியங்களிலே ஈடுபட்டு இருக்க வேண்டும் அந்த தன்மை அவர்களுக்கு இல்லாததின் காரணமாக அவர்கள் நரகவாசிகள் என்பதாக அல்லாஹால அப்படி யாரும் இருக்கின்றார்களோ அவர்கள் நரகவாசிகள் அதற்கு பதிலாக அதற்கு மாற்றமாக எவர் ஈமான் கொண்ட பின்னால் நல்ல செயல்களை செய்து விடுகின்றாரோ முதலாவதாக ஈமான் அது வலுவாக இருக்க வேண்டும் நல்ல செயல்கள் இருக்க வேண்டும் இரண்டும் ஒருங்கே ஒன்றாக சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் சொர்க்கவாசியாக ஆக முடியும் என்பதை அல்லாஹத்தால சுட்டிக்காட்டுகின்றார் இங்கே வா இன்னதீன ஆவனும் அமிலு சாலிஹாத்தி நல்ல செயல்கள் அப்படின்னு சொன்னா சாலிஹான் அமல் என்பதாக எல்லாம் குறிப்பிடுகின்றன நல்ல செயல்கள் என்பது அல்லாஹும் ரசூலும் எதை நல்ல செயல் என்பதாக சொல்லி காட்டி இருக்கின்றார்கள் அதுதான் அதுல எந்தெந்த செயல்கள் அல்லாஹ் ரசூல் சொல்லி காட்டிய செயல்களிலே எது எது நல்லது என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கோ அது அனைத்தும் இதுல சேரும் அதுல ஏதும் தள்ளுபடி என்பது கிடையாது விதிவிலக்கு என்பது கிடையாது உன்னா நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது நல்ல செயல்கள் என்பது வெறுமனே மனிதன் வெளித்தோற்றத்தில் செய்யக்கூடிய செயல்கள் மட்டுமல்லும் அது நல்லதாக அந்த மனிதனுடைய அமைப்பு இருக்க வேண்டும் உதாரணமாக ஒரு மனிதர் வெளித்தோற்றத்தில தொழுகின்றார் நோன்பு வைக்கின்றார் ஹஜ்ஜி செஞ்சிருக்காரு ஹாஜியாரா இருக்கிறாரு ஜிகாத்தெல்லாம் கொடுக்கிறார் எல்லாம் செய்யறார் ஆனா மன சுத்தம் அவரிடத்திலே இல்லை மனதிலே தீமைகள் நிறைந்திருக்கின்றன அடுத்த வரை கொள்ளுகின்றார் அஹ் வஞ்சக எண்ணம் இருக்கின்றது அடுத்தவரை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது தீமைகள் நிறைந்ததாக அவருடைய உள்ளம் இருக்கின்றது கல்பு அமைந்து இருக்கின்றது என்று வைத்துக் கொண்டால் இவர் சாலிஹான் அமல் உடையவர் என்பதாக சொல்லப்பட மாட்டார் அதே போல மனிதருக்கு அல்லாஹத்தால பல்வேறு விதமான அமைப்புகளை ஈமான் கொண்ட பின்னாலே ஒரு மூமினான மனிதருக்கு பல்வேறு விதமான முறையிலே நல்ல அமல்களை செய்ய வேண்டும் என்று கற்றளையிடுகின்றார் தன்னுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம் பொது மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் தன்னுடைய உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இப்படி பல்வேறு விஷயங்களிலே அல்லாஹால பல கட்டளைகளை சொல்லி காட்டுகின்றான் சல்லா அலிஸ்லம் அவர்கள் விளக்கம் இருக்கின்றனர் அவை அனைத்திலும் சரியாக அவர் இருக்க வேண்டும் ஒருத்தர் பொது வாழ்க்கையில வீட்டை விட்டு வெளியே வந்தால் நல்ல மனிதர் அவர் எல்லாருக்கும் நல்ல மனிதராக நடந்து கொள்ளுகின்றார் அவருடைய அகம்புறம் எல்லாமே நல்லதாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் வீட்டுக்குள்ளே அவர் குடும்பம் நடத்தக்கூடிய தன்மைகளை பார்த்த பல தீமைகளை செய்கின்றார் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்வதில்லை மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்வதில்லை என்று வைத்துக் கொண்டால் இவர் சாலைகாணல் செய்யக்கூடியவர் என்று சொல்லப்பட மாட்டார் அது ஒருவர் இப்படி இருக்கின்றார் தன்னுடைய மனைவி மக்களுக்கு வேண்டியதெல்லாம் நல்லா செஞ்சிடறார் அங்கு ஒழுங்கா இருக்கிறார் வெளியே வந்தா அந்த ஒழுக்கம் இல்லை மற்ற மனிதர்களில் நடந்து கொள்ளக்கூடிய முறை அவரிடத்தில் இல்லை பண்பாடுகள் இல்லை அஹலாப் என்று சொல்லப்படக்கூடிய நண்புணங்கள் அவரிடத்தில் இல்லை மக்களிடத்தில் எப்படி பழக வேண்டுமோ அப்படி பழகுவதில்லை என்று வைத்துக்கொண்டால் இவரும் சாதிகா உடையவர் என்பதாக சொல்லப்பட மாட்டார் அதே போல தொழுக எல்லாம் நல்லா செஞ்சிடுறாரு மனப்பரிசுத்தம் அது இது எல்லாமே இருக்குது ஆனால் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காகவே பொருள் சம்பாதிக்க வேண்டும் சம்பாதிக்கக்கூடிய அந்த விஷயத்துல நேர்மையில் அவர் ஹராமாக சம்பாதிக்கின்றார் அடுத்தவரை ஏமாற்றி சம்பாதிக்கின்றார் தவறான கலப்படம் செய்து சம்பாதிக்கின்றார் தவறான முறையிலே பொருளை விற்று சம்பாதிக்கின்றார் பொருளை விற்று சம்பாதிக்கின்றார் அதாவது உடையவர் என்பதாக சொல்லப்பட மாட்டார் என்ன அமல்கள் இருக்க வேண்டும் என்ன செயல்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லல் அலி சொல்லி காட்டுகின்றார்கள் அது சின்னவை பெரியவை அனைத்தும் நிரப்பமாக இருக்க வேண்டும் சொல்லும் போது இப்படி சொல்லி வேறொரு இடத்துல பாவங்களில் வெளிப்படையானது வெளிப்படையானதையும் அந்தரங்கமானதையும் நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் பாவங்கள்ல வெளிப்படையான பாவங்கள் அந்தரங்கமான பாவங்கள் சில பேர் மக்களுக்கு மத்தியில இருக்கும்போது நல்ல மனிதரப்போல் நடந்துக்குவாங்க தனிமையில் இருக்கும்போது பாவங்கள் செய்வார் யாருக்கும் தெரியாது அவர் செய்கிற பாவம் அப்படி சில பாவங்கள் இருக்குல்ல யாருக்குமே தெரியாமல் செய்கிறார் பாவம் அப்படி இருந்தாலும் அவர் சாலியான அமல் உடையவராக ஆக முடியாது அதனால அல்லா சொல்றான் விட்டுவிடுங்கள் வெளிப்படையானதையும் விட்டுவிடுங்கள் என்பதாக குறிப்பிடுகின்ற அல்லாஹை செய்யும் முகமாக உலக மக்கள் அனைவருக்கும் இதை உபத சொல்லி காட்டுகின்றனர் யூதர்கள் இப்படி சொன்னார்கள் அங்க நரகத்துக்கு போக மாட்டோம் அப்படி போறதா இருந்தா கொஞ்ச நாள் இருக்கும் அப்புறம் வந்துருவோம் இது அவர்களுடைய ஒரு ஏமாற்றமான எண்ணம் அவர்கள் தவறாக எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய விஷயம் எவர் ஒரு சின்ன குற்றத்தை செய்தாலும் நிச்சயமாக போய்விட்டால் அல்லாஹத்தாட்டி ஈமான் கொண்டு நல்ல செயல் செய்யக்கூடியவருக்குத்தான் சொர்க்கம் கிடைக்கும் என்பதையும் உறுதிப்படுத்தி அவர்கள் தான் அதிலே நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் என்பதையும் தெரியப்படுத்துகின்றான் அத்தகைய நல்ல பாக்கியத்தை அல்லாஹத்தாலா நம் அனைவருக்கும் தந்துருள்வானாக الحمد لله لله رب رب العالمين العالمين اللهم صل على على سيدنا سيدنا سيدنا محمد محمد محمد وعلى وسلم وسلم عليه ربنا آتنا في الدنيا وفي الآخرة وقنا عذاب وصلي رسولك اجمعين السلام عليكم الله وبركاته தவறான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 சூரத்துல் யூசுஃப் சூரத்துல் ராத் சூரத்துல் இப்ராஹிம் சூரத்துல் ஹெஜிர் சூரத்துல் நஹல் சூரத்துல் அசுர் ஆகிய பன்னிரண்டு சூறாக்கள் ஆகும் இன்சா அல்லா அடுத்தடுத்த சூறாக்கள் விரைவாக வெளியிடுவதற்கு தங்களுடைய துவாவையும் ஒத்துழைப்பையும் எதிர்நோக்கும் சாயிதா பதிப்பகம் சென்னை இரண்டு லாம